திரு சீர்காழி திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் நூற்றி ஏழாவது திருப்பதிகம் இது திரு சக்கரமாற்று திருச்சிட்டும்பரம் விளங்கிய சேமானூர் வேணுபுரம் பூகலி பெங்கூரு மேற் விளங்கிய சேர்பிரமானூர் வேணுபுறம் பூகரி பெங்கூரு மே தோலை வழங்கவரும் தோணிபுரம் புந்தரா சிதபுரம் வண்புறவம் மண்மே வழங்கவரும் தோணிபுரம் புந்தரா சிதபுறம் வண்புறவம் மண்மே களங்கமிர் சன்பை கமல் காவயம் கொச்சை கழுமலம் என்று களங்கமில் ஊர் சன்பை கமழ் காழிவயம் கொச்சை கழுமலம் என்று கிளங்குமாரன் தன்னை கற்று இமயவர் தம் பகையறிவித்த இறைவன் தன்னை யவர்த்தம் பகை எறிவித்த இறைவன் ஊரே இறைவன் ஊரே இறைவன் ஊரே ஆன திருவளரும் கழுமலமே திருவலரும் கழுமலமே கொச்சை தேவேந்திரங்கூர் அயங்கூர் தெய்வத்தருவளரும் பொடில் புறவம் சிலம்பங்கூ கா தகும் சன்பை ஒன்புருமணர்வெங்குரு ஒன் மலர் வெங்குரு புகழி ஓங்கும் தரா தோணிபுறம் உயர்ந்த தேவர் பெரும மலர் கடல் விடமது உண்டு தேவர் பெரும வளர் கடல் விடமது உண்டு பணிக்குள் கண்ட வாய்ந்த புகழ் மறை வளரும் தோணிபுறம் பூந்தராய் சிலம்பூர் சிலம்பம் ஏந்த புறவும் திகழும் சண்பை எழில் காடி இறை கொச்சை அம்பொன் வேய்ந்த மதில் கழுமலும் அம்பொன் வேய்ந்த மதில் கழுமலும் விண்ணோர் பணியே மிக்க அயங்கூர் அமரர் கோங்கூர் கலையார் புகழி வெங்குரு குருவது அரண் நாளும் அமருங்கூரே வெங்குறுவது அரநாளும் அமரும் வெங்குருவது அரநாளும் அமரும்ரே மாமலையாள் கணவன் மகிழ் வெங்குரு மாமலையால் கணவன் மகிழ் வெங்குரு மாப்புகலி தராய் தோணிபுரம் வாமமதில் புடைதிகழும் கழுமலமே கழுமலமே பொச்சை தேவேந்திரன் சீர்ப்பூமகன் புறவும் விரல் சிலம்பம் ஊர்காழி சன்பை பா மறுவும் கலை எட்டட்டு உணர்ந்து அவற்றின் பயன் நுகர்வோர் பரவும் கலை எட்டட்டு உணர்ந்தவற்றின் பயன் நுகர்வோர் பரவும் நரைத்தேவர் பணி சன்பை நரைத்தேவர் பணி சன்பை தமிழ் காழி மயம் கொச்சை தயங்கும் பூ மேல் விரிசேரும் கழுமலம் மெய் உணர்ந்த அயன் ஊர் விண்அவ புனர் செல்வம் பெருகும் விரைச்சேரும் கடுமலொம்மை உணர்ந்த அயங்கூர் பின்னவர் தங்கோன் ஊர் வெந்த புகனை வங்குரு செல்வம் பெருகும் தோணிபுரம் சீர் உரைச்சேர் புந்தராய் சிலம்பங்கூர் புறவும் உலகத்தில் உயர்ந்த ஊரே உலகத்தில் உயர்ந்த ஊரே நட kundarigattayal thool puravam migum thirapuram pungaali sanbay kundarigattaayal thool puravam migum thirapuram pungaali sanbay pungaali thambai gendhidaiyur iranjiyai benguru kugali ாய் தோணி புறம் சீந்திதோஞ்சிய பெங்களூரு புகழி பூந்தலாய் தோணிபுரம் சீ தோணிபுறம் சீர்தோணிபுறம் சீர் பண்ட மாறும் போடில் மல்கும் கழுமலம் நல் கொச்சைவான வருத்தம் கோந்தும் பண்ட மாறும் போரில் மல்கும் கழுமலம் நல் கொச்சை வானவர் தங்கோன் ஊ அண்ட அயங்கூர் இவை என்பர் அருங்கூட்டை உதைத்து உகந்த அப்பன் ஊரே அண்ட அயங்கூர் இவை என்பர் அருங்கூட்டை உதைத்து உகந்த அப்பன் ஊர் A man, a man, a man, a man A man, a man, a man ததரா வானவர் தம் கோன் குரு பண் புகலி இஞ்சி வெண்மதி சேர் வெங்கුරු மிக்கோரிரஞ்சு சன்பை வியன்காழி கொச்சை நானா ததரா நானா நானா ஆன ததரா நானா கண்மகளும் கழுமலம் கற்றோர்புகள் தோணிபுரம் புந்தராய் சீர் பண்மலியும் சிலபுறம் பார்ப்புகள் புறவம் பால்வண்ணன் பயிலும் பண்மலியும் சிலபுறம் பார்ப்புகள் புறவம் பால்வண்ணன் பயிலும் மோடி புறம் காக்கு சீச்சிரம்பங்கூர் காழி மூதூர் நீடியலும் சண்பை நீடியலும் சண்பை கருமலம் கொச்சை வேணுபுரம் கமலம் நீடக்கூடியவன் ஊ மலர்வெங்குரு புகழி தராய் தோணிபுரம் கூட போர் தேடி உடல் அவுணர் பயில் திரிபுரங்கள் செற்ற மலை சிலையூரே ஆன அரண் ஆன என்ன தான யவன் ஊர் இரக்கம் உடை தோணிபுரம் பூந்தராய் சிலம்பன் தங்கூர் சிலம்பன் தங்கூர் இறக்க வரும் புனர்புரவம் இந்த சீர்தேவன் கோ தேவர் புகலி சதரா வரக்கரவா புகலி வெங்குரு மாசிலா சண்பை காழி கொச்சை அறக்கன் விரல் அழித்து அருளி கழுமலம் அந்த நர்வேதம் அராத ஊரே மேலோதும் கழுமலம் மெய்த்தவம் வளரும் கொச்சை இந்திரங்கூர் மெய்மை நூலோதும் அயந்தங்கூர் நுண்ணறிவார் குறுப்புகலீ தராய் தூணீர் மேல் சேலோடும் தோணிபுரம் இகழ் த சிலம்பங்கூர் சேலோடும் தோணிபுரம் திகழ் புறவம் சிலம்பங்கூர் செரு செய்து அன்று மாலோடும் அயங்கறியான் வண்காழி சண்பை மண்ணோர் வாழ்த்துரே மண்ணோர் வாழ்த்தூரே மண்டோர் துரே ஆக்கமர் சீர் ஊரூர் சண்பை காழி அமர் கொச்சை கழுமலம் அன்பா ஆன் ஊர் ஓக்கம் ஊடை தோணிபுரம் புந்தராய் சிரபுரம் ஒன்புறமும் நல்ல பூக்கமலத்தோன் மகிழ்வூர் புரந்தரன் புகலி பெங்குருவும் என்பர் சாக்கியரோடு அமன் கையால் தாம் அறிய வகை இன் தான் ஊரே நே நல் நரே நரே நரே நன அக்கரம் சேர் தருமன் புகலி தராய்புறம் அணி நீர் பொய்கை புக்கரம் சேர்ப்புறம் சீர் சிலம்பன் ஊர் புகழ்காடி சண்பை தொல்லூர் மிக்கரம் சீர் கடுமலமே கொச்சை வயம் வேணுபுரம் அயன் ஊர் மேல் இச்சக்கரம் சீர் தமிழ் விரகம் தான் சொன்னான் சக்கரம் சீர் தமிழ் விரகம் தான் சொன்ன சக்கரம் சீர் தமிழ் விரகம் தான் சொன்ன தமிழ் தரிپور தவந்தி தோரி சக்கரம் சீர்த்தமிழ் விறகன் தான் சொன்ன தமிழ் தறிப்போர் தவம் செய்தோரே சக்கரம் சீர்தமிழ் விறகன் தான் சொன்ன தமிழ் தறிப்போர் தவம் செய்தோரே தவம் செய்தோரே தபம் செய்தோரே தவம் செய்தோரே